வணக்கம் நன்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு கரிபியன் கடலில் டோமினிகா தீவை முதன் முதலில் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்க விடுதலைப்படை கலைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பாம்பே டைம்ஸ்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்து வசம் இருந்த காசா பகுதி மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் 275 எழுபத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திமுக செயற்குழு திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுவதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் மாநாட்டில் காமராசர் அதன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த விண்கலம் புதனை அடைந்து புதன்கோலை அடைந்த முதலாவது விண்கலம் என்ற சாதனையை பெற்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டாம் ஆண்டு பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜேந்திரநாத் முகர்ஜி இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ கே தமிழில் பயண இலக்கியத்தின் முன்னோடி